வணக்கம் நெட்டினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் குமார் இன்று செப்டம்பர் 21 ஒன்று இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு நியூயார்க் நகரம் பிரிட்டிஷ் படையினரால் கைப்பற்றப்பட்டதை அடுத்து நகரின் ஒரு பகுதி தீக்கிரையானது ஆயிரத்தி எழுநூத்தி ஆண்டு பிரெஞ்சு புரட்சி காரணமாக பிரான்சில் முடியாட்சி அகற்றப்பட்டு குடியரசு நிறுவப்பட்டது ஆண்டு இரண்டாம் ஆங்கிலேயர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு பேரரசி டோவாகர் சிக்ஸி சீனாவின் ஆட்சியை கைப்பற்றினார் நூறு நாள் சீர்திருத்த எழுச்சி முடிவுக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஜெர்மனியில் தொழிற்சாலை களஞ்சியம் ஒன்றில் இடம்பெற்ற பெரும் வெடிவிபத்தில் சிக்கி ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு ஜப்பானில் மேற்கு என்ற இடத்தில் இடம்பெற்ற சூறாவளி காரணமாக மூவாயிரத்தி முப்பத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ருமேனியாவின் பிரதமர் ஆர்மென் கலினெஸ்கு தீவிரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு போயிங் பி இருபத்தி ஒன்பது ரக விமானத்தின் முதல் பயணம் தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு த பீப்புள் ரிபப்ளிக் ஆப் சைனா சீன மக்கள் குடியரசு நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு மால்டா பிரிட்டனிடமிருந்து விடுதலை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு பிலிப்பைன்ஸ் அதிபர் ஃபேட்னன்ட் மார்க்கோஸ் முழு நாட்டிலும் ராணுவ ஆட்சியை பிறப்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு பெலிஸ் பிரிட்டனிடமிருந்து விடுதலை அடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இலங்கையின் மனித உரிமை செயற்பாட்டாளர் ராஜினி திறனகம யாழ்ப்பாணத்தில் சுட்டுக் கொல்லப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஓராம் ஆண்டு ஆர்மேனியா சோவியத் ஒன்றியத்திடமிருந்து விடுதலை அடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு விநாயகரின் சிலைகள் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு தைவானில் இடம்பெற்ற நிலநடுக்கத்தில் இரண்டாயிரத்தி பேர் கொல்லப்பட்டனர் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் இரண்டாயிரத்தி ஆண்டு நாசாவின் டீப் ஸ்பேஸ் ஒன்று விண்கலம் போரலி வால் நட்சத்திரத்திற்கு கிட்டவாக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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு எம் டி பார்த்தசாரதி தமிழக கர்நாடக இசைக்கலைஞர் திரைப்பட இசையமைப்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சரோஜினி வரதப்பன் தமிழக சமூக செயல்பாட்டாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தமிழ் ஒளி புதுவை கவிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு எஸ் கணேசன் தமிழக அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சிங்கிதம் சீனிவாசராவ் தென்னிந்திய சினிமா படை இயக்குநர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சின்சோ அபே ஜப்பானின் தொன்னூறாவது பிரதமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு கெவின் ரட்டு ஆஸ்திரேலியாவின் இருபத்தி பிரதமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜீவா இந்திய திரைப்பட ஒளிப்பதிவாளர் இயக்குநர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு கேட்லி ஆம்பரோஸ் மேற்கிந்திய தீவுகள் கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு பிரமீலா ஜெய்பால் இந்திய அமெரிக்க அரசியல்வாதி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 ஒன்பதாம் ஆண்டு ராஜினி திறனகம இலங்கை மனித உரிமை மற்றும் பெண் செயற்பாட்டாளர் இரண்டாயிரத்தி ஆண்டு காரை சுந்தரம் பிள்ளை ஈழத்து கவிஞர் எழுத்தாளர் இரண்டாயிரத்தி ஆண்டு விஜயன் தென்னிந்திய திரைப்பட நடிகர் இரண்டாயிரத்தி ஆண்டு டி பி இலங்கையின் நான்காவது அரசு தலைவர் இரண்டாயிரத்தி ஆண்டு ஜோ அபய விக்ரம திரைப்பட நடிகர் இந்நாளின் சிறப்புகள் சம இரவு நாள்